ிாத்தய தோத்திரவேற்றை கணையமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம கத்தாட்சி நசம் சுற்று பிரபவ பிரலயம் வயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஈஷர்ணியன பண்றத்துக்கான உபதேசம் பண்ணிக்கொண்டிருக்கிற பகுதியை படித்துக் கொண்டிருக்கோம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறேன் கத்திகி கத்திகி சொன்ன இருக்கிறார் எல்லாமாக இறைவன் இருக்கிறார் என்பதை உபதேசிக்கிறதா இதனுடைய நோக்கம் கத்திக சொல்லுக்கு பொருள் வினைப்பயன் இறைவன் வினைப்பயனாகவும் இருக்கிறார் அப்புறம் பர்த்தா பர்தா சொன்னா தாங்குபவர் பாதுகாப்பவர் கதிகிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது புகலிடம் அனைவருக்கும் புகலிடமாக இருப்பவர் ஆனால் இந்த இடத்துல கர்ம பலன் வினைப்பயன்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம் பிரபுஹு பிரபுன்னா தலைவர் சுவாமி அனைத்தையும் ஆளக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் சாக்ஷி உடலில் குறிப்பாக மனிதர்களெல்லாம் செய்த போகின்றவைகளெல்லாம் காணக்கூடியவராக எண்ணங்களை கூட காணக்கூடியவராக இருப்பவர் சாக்சி நேரடியாக காண்பவர் என்று பொருள் நிவாசகா நிவாசகான்னு சொன்னால் அனைத்து உடல்களிலும் வசிப்பவர் உயிர்களாக விளங்குபவர் ஊனாகி உயிராகி என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார் இல்லையா அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் நிவாசா நிதராம் வசதி எப்பொழுதும் நிலைத்து இருக்கிறார் உள்ளங்கள் அனைத்தையும் உடல்கள் அனைத்தையும் உலகங்கள் அனைத்தையும் வியாபித்து எல்லாவற்றிலும் இறைந்திருக்கிறார் ஆகவே இறைவன் என்பதுதான் நிவாசகாங்கிறோம்னா துன்பப்படுகின்றவர்களுக்கெல்லாம் தன்னை ஷரணாகதி பண்ணுகின்றவர்களுக்கெல்லாம் துன்பத்தை போக்குகின்றவராக இருக்கிறார் ஆர்த்தானாம் ஆர்த்திகரஹா இறைவனை சரணடைந்து தங்களுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கும் பொழுது அவர்களுக்கு புகலிடமாக இருந்து அவர்களுடைய துயரங்களை போக்கக்கூடியவராக இருக்கிறார் சுஹரித்து சுஹரித்து சொன்னால் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காமல் யாரையும் சார்ந்திராமல் எல்லோருக்கும் நன்மையை செய்பவர் வாழ்க்கையில் சிலர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்த்து அதே சமயம் பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காம யாரையும் சார்ந்திருக்காமல் உபகாரம் பண்ணுறவருக்குத்தான் சுகிருத்துன்னு பேர் நல்ல உள்ளம் படைத்தவர் பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் தானும் எவரையும் சார்ந்திராமல் எல்லோருக்கும் நன்மை செய்வதையே நோக்கமாக கொண்டிருப்பவரைத்தான் சுகிருத்து என்று சொல்கிறோம் இறைவன் சுகுருத்தாக இருக்கிறார் ஆக பிரபவா பிரபவஹா சொன்ன எல்லாவற்றுக்கும் தோற்றுவாயாக தோற்றுவாயின்னு சொன்ன அனைத்தையும் தோற்றுவிப்பவராக இவரிடமிருந்துதான் எல்லாம் தோன்றுகின்றது இவர் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறார் பிரலயாகா அதே மாதிரி எல்லாம் இவரிடத்திலேயே ஒடுங்குகின்றது பிரலயமாக பிரலய இருக்கிறார் ஸ்தானம் ஸ்தானம்னா நிலை இவரிடத்திலேயே அதாவது சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருக்கிறார் எப்படி நகையானது தங்கத்திலேயே தோன்றி தங்கத்திலேயே இருந்து தங்கமாகவே ஆகிறதோ ஒடுங்குகிறதோ அப்படி அனைத்துக்கும் ஸ்திர காரணமாக ஸ்திதி காரணமாக இருக்கிறார் ஆக பெயர்கள் வடிவங்கள் அதனுடைய செயல்பாடுகளெல்லாம் இந்த தூய உணர்வாகிய மெய்ப்பொருளிலிருந்தே தோன்றி மெய்ப்பொருளிலேயே நிலை மெய்ப்பொருளிலேயே ஒடுங்குகின்றன பொய்யான மாயத்தோற்ற படைப்புகள் அனைத்தும் மெய்யான பரம்பொருளைச் சார்ந்தே தோன்றி இருந்து ஒடுங்குகின்றன என்பது கருத்து பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் நிதானங்கிற சொல்லுக்கு ஒரு சந்தோஷத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா உடனே அனுபவிக்க முடியாது நாம் செய்த நல்ல காரியங்களுடைய விளைவாக பிறகு அடையக்கூடியது நிதானம்ங்கிற பதத்துக்கு காலாந்தர உபோக்யம் பிராணினாம் காலாந்தரம்னா இப்போ நாம் செய்கிற காரியத்துக்கு இப்போவே பலன் கிடைக்காது காலம் தள்ளி அதாவது உடனே இல்லாமல் நாம் செய்யக்கூடிய வினைகளினுடைய தன்மையை பொறுத்து காலப்போக்கில் அனைவருக்கும் நன்மையை தரக்கூடியவராக இருப்பவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் நிதானங்கிற சொல்லுக்கு நிதி அதாவது பொக்கிஷம் ட்ரெஷர் ட்ரெஷர் ஹவுஸ் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த வஸ்துவாக இறைவன் இருக்கிறார் அப்புறம் அவ்வயம் பீஜம் பீஜம் அவ்யம்ங்கிறத மாற்றி படிக்கணும் அழியாத விதையாக இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் ஒரு நாளும் மூல காரணமாகிய மெய்ப்பொருள் மாறுவதில்லை மற்றதெல்லாம் அழியிற விதை விதை அழிந்து மரமாகிறது இங்கே அழியாத விதைன்னு சொன்னால் விவர்த்த காரணம் அதாவது தன்னை அழித்து கொள்ளாமல் உலகத்தை தோற்றுவித்து இருக்கும்படி செய்து ஒடுக்குவது மெய்ப்பொருள் ஒருபொழுதும் அழிவதில்லை ஆனால் அதன் மீது அழிகின்ற பொருள்கள் எல்லாம் அழியிறதுன்னு சொன்னா கூட தோன்றி மாறி ஒணகுகின்ற பொருள்கள் அனைத்தும் தோன்றுகின்றன ஆக அழியாத விதையாக ஆண்டவன் இருக்கிறார் கத்திகி பர்த்தா பிரபுகு சாட்சி நிவாசகா சரணம் சுகருத்து பிரபவா பிரலயகா ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யம் சொற்கள் இறைவனை தியானம் பண்ணுவதற்காக சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இந்த சொற்களை எல்லாம் ஆழமான மனசில் சிந்திக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்துக்களை சிந்திப்பதன் மூலம் ராஜவித்யா ராஜகுஷ்யம் என்று சொல்லப்படுகின்ற விஜான சகிதமான ஞானமா ஞானத்தை ஈஸ்வர தியானத்துக்காக பயன்படுத்துகிறோம் ஆக விஜான சகிதம் ஞானம்ங்கிறது இந்த ஜானந்தான் நமக்கு பிரத்யக்ஷமாக நம்மளால் இங்கேயே இப்பொழுதே இறைவனை உணர வைப்பதற்காக இந்த சொற்கள் உபதேசிக்கப்படுகின்றன இதனுடைய அடுத்த ஸ்லோகத்துக்குள்ள பொருளை அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நாளைக்கு பார்க்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் கதிர் பர்தா பிரபு சாட்சி சுகிரு பிரபவ பிரலயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யம்